ஸ்ரவண ஹரண தக்ஷிணக்வணாய வீணயா கிண்ணரை கீயசே யக்ஷந்தர்வ சித்தாங்கனா மண்டலை அர்ச்சசே சர்வ சௌபாகிய வாஞ்சாவதீபிர் வதுபிர் சுராணாம் சமாராத்தியசே அவர் கொஞ்சம் மனுஷ லெவலுக்கு வரல வித்யாதரர்கள் ஜீவன்களில் ஒரு வர்க்கம் இன்னும் அந்த மனுஷ லெவலுக்கு வரல அதுக்கு வரத்துக்கு முன்னால் அதர் டை்ஸ் ஆஃப் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறமா இல்லையா அந்த பீயிங்ஸையே சொல்லிகிட்டுருக்க ஸ்ரவண ஹரண தட்சிண குவானையா வீணையா கிண்ணறை கீயசே தட்சிணங்கிற வார்த்தைக்கு சாதாரணமாக தெற்குன்னு ஒரு அர்த்தம் வலதுன்னு ஒரு அர்த்தம் இது தவிர பரிசு இல்லைன்னா அழகான அப்படின்னு ஒரு அர்த்தம் அதனால தான் தட்சிணை கொடுக்கறதுன்னு சொல்கிறோம் குரு தட்சிணை அப்படின்னா என்ன குருவுக்கு தர வேண்டிய காணிக்கை இல்லை யாகம் பண்ணினா யாகம் பண்ணி வைத்தவர்களுக்கு தட்சிணை கொடுப்பது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா தட்சிணைங்கிறது கொடுப்பது அப்படி கொடுக்கப்படுகிற பொருளுக்கு தட்சிணின்னு பேர் தட்சிணானா கொடுத்தல் இங்கே என்ன கேட்கும்போது அந்த கேட்கக்கூடிய காது இருக்கே காதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய தட்சிணங்கிறது இங்கே கொடுத்தல்ங்கிற பொருளில் வருது ஸ்ரவண ஹரண ஒன்றை கேட்கும்போது அந்த காதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தர முடியுமோ அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய வீணை இசை அந்த வீணை இசை அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் ஸ்ரவண ஹரண தட்சிண அந்த வீணையை மீட்டிருச்சே அதனுடைய அந்த மீட்டு ஒலி இருக்கே இந்த காதுக்கு மிகுந்த இனிமையை தருகிறது அப்படிப்பட்ட வீணை மீட்டி பாடக்கூடியவர்கள் யாரு கிண்ணரர்கள் வீணையா கிண்ணரை வித்யாதரர்கள் எல்லா வாத்தியங்களையும் வைத்துக் இசைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ கிண்ணரர்கள் வீணை இசைக்கிறார்கள் அவருக்கு பொதுவா எல்லா வாத்தியம்னு சொன்ன போது மனசுல திருப்தி வரல அம்மா என்ன இருந்தாலும் அவர்கள் வீணை இசைக்கிறார்கள் யார்கிட்ட சொல்ற மாத்தங்கி கிட்ட சொல்ற சியாமலாங்கிற மாதங்கி கையில வீணையை வைத்து கொண்டு இசைத்து கொண்டிருக்கிறாள்னு கணக்கு ராஜமாத்தங்கியாக இருக்கும்போது அவள் வீணை இசைக்கிறாள் ராஜமாத்தங்கு மதுரை மீனாட்சிக்கு பேர் மதங்கர் குலத்தை சேர்ந்தவள் மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் தோன்றியவள் அப்படின்னா சொன்னாலும் அவளே ஆட்சி நடத்துகிறாள் அதனால அவள் ராஜ மாதங்கி இந்த மாதங்கிங்கிற வடிவத்தில் இருக்கும்போது மாத்தங்கி கையில் வீணையை வைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆகம விதி உண்டு அவள் பக்கத்தில் குளி இருக்கு அவள் பக்கத்தில் ஷேடிப்பெண்கள் நிற்கிறார்கள் அவள் கையில் வீணையை வைத்து சாதாரணமாக மாதங்கியை தியானம் பண்ணுறச்சு எப்படி தியானம் பண்ணணும்னு வித்யாசாஸ்திரத்தில் யோகத்தில் ஒரு முறை உண்டு அவளுக்கு பலவிதமான வடிவங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான வடிவம் உண்டு ஆனால் ஒருத்தர் ஒரு உபாசகர் தியானம் பண்ணுறச்சே சாதாரணமாக மாத்தங்கிங்கிற வடிவத்தை தியானம் பண்ணும்போது எப்படி தியானம் பண்ணுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை சொல்லுவார்கள் ரத்ன பீடத்தில் அவள் பச்சை திருமேனி கொண்டவளாக அதுதான் அந்த சியாமல நிறம் கொண்டவளாக இருப்பாள் சிரித்த முகம் சென்னிறமான ஆடை அணிந்திருப்பாள் கிம்சுகா மலர்களைப் போல் அவளுடைய ஆடைன்னு சொன்னால் அந்த செம்பட்டு சென்னிற ஆடை அணிந்திருப்பாள் கதம்ப மலர் மாலையை சூடியிருப்பாள் கதம்பவன வாசினின்னு முதல்லையே சொல்லிட்டார் அவளுக்கு பதினாறு வயசுன்னு கணக்கு நான்கு திருக்கரங்கள் கொண்டிருப்பாள் இந்த நான்கு திருக்கரங்களில் இரண்டு கரங்களால் ஒன்றில் வீணையை ஏந்தி இன்னொன்றில் வீணையை மீட்டியபடி இருப்பாள் அவளுடைய கூந்தல் கரும் கூந்தல் நிலவு அவளுடைய நெற்றியை அலங்கரிக்கும் அறுபத்தாறு கலைகளுக்கும் அவள்தான் அதிதேவதை அவளுக்கு பக்கத்தில் இந்த பக்கமோ அந்த பக்கமோ ரெண்டு கிளிகள் இருக்கும் இதுதான் அவளை தியானிக்க வேண்டிய ஒரு வடிவம் மாத்தங்கி சியாமளான்னு அவளை தியானிக்கணும்னு சொன்னால் இந்த வடிவத்தில் அவளை தியானிக்க வேண்டும் அப்படி தியானித்தால் சித்த வித்தைகள் சித்திகள் அஷ்டமா சித்திகள்னு சொல்கிற மாதிரி இல்லையா அந்த அஷ்டமா சித்திகள் எல்லாம் கிடைக்கும் அஷ்டமா சித்திகளே கிடைக்கும்னு சொன்னால் அதை எல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம் இதில் எதுக்காக பிறை நிலவு எதுக்காக வீணை எதுக்காக கிளி அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு நம்ம ஏதோ குருட்டாம்போக்கில் நம்முடைய பெரியவர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு வடிவத்தை சொல்லலை ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காகத்தான் சொன்னார்கள் பிறை நிலவு பிறை நிலவுங்கிறது நிலவு தேய்கிறது அதுக்கப்புறம் வளர்கிறது அது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால் அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற விரும்புகிற இந்த ஜீவன் தன்னை தேய்த்து தியாகங்களை செய்வதற்கு தயாராக இருக்க எப்படி அந்த நிலவு தேய்ந்து வளர்கிறதோ தான் வளர முடியும் தேயவே இல்லைன்னா வளர்ச்சின்னு ஒன்று இல்லை குறைஞ்சாத்தான் வளர முடியும் அப்போது தன்னையே தேய்த்து விட்டு கொடுத்து எங்கெங்கெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அந்தந்த இடங்களில் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஜீவனுக்கு இருந்தால் அந்த பணிவு இருந்தால் அம்பாள் வளர்ச்சியை கொடுப்பாள் இது ஒன்று சரி அவள் வீணையை மீட்டுகிறாள் அவ தான் சங்கீதத்துக்கே அதிதேவதை அதனால் வீணையை மீட்டுகிறாள்னு மேலோட்டமாக சொல்லலாம் ஆனால் அந்த வீணைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஹார்மனி வீணை ஒரு அற்புதமான இசைக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் ரொம்ப நுட்பமான பேலன்ஸ் கொஞ்சம் கிளைமேட்டிக் கண்டிஷன் இப்படி அப்படியும் போச்சுன்னா அதனுடைய மெட்டு கலைஞ்சிடும் அந்த வீணை இசை சுனாதமாக இருக்க வேண்டும்னு சொன்னால் அதனுடைய பேலன்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்போ அந்த வீணை எதை காட்டுகிறதுனா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இந்த ஜீவன் ஆன்ம சமன்பாட்டில் இருக்க வேண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும் அதுக்கு அதிகமாக கோபம் வருது அதிகமாக மகிழ்ச்சி வருது உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறது அங்கே ராமரை பார்த்துட்டு கம்பெர் சொன்னாரா இல்லையா எவ்வளவு பேலன்ஸ்ட் மைண்ட் இன்னைக்கு நாடுன்னு சொன்னபோதும் அந்த பேலன்ஸ் போகலை நாடு இல்லைன்னு சொன்னபோதும் அந்த பேலன்ஸ் போகலை என்னால் பாட முடியாதுப்பான்னு சொன்னாரே அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய தன்மை வீணையினால் காட்டப்படுகிற தன்மை சரி அவளுக்கு பக்கத்தில் கிளி இருக்குது அந்த கிளி எதை காட்டுகிறதுனா கிளி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லும் உங்க சொல்லிக் கொடுத்துட்டோம்னா அதையே சொல்லின் இருக்கும் அப்போ என்ன ரெப்படிஷன் அந்த ரெப்படிஷனுக்கு என்ன அர்த்தம் சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி இந்த ஜீவன் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்துன்னு இந்த ரெப்படிட்டிவ் சைக்கிளில் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இந்த ஜீவன் சுற்றி இருக்கும் அம்பாள் என்றைக்கு கருணை காட்டுகிறாளோ அன்றைக்கு இந்த ரெப்படிஷன்லேருந்து அது தப்பிக்கும் அது மோட்சத்தை அடையும் இல்லைனா அவளையே தியானித்தால் அந்த கிளி எப்படி அவளையே பார்த்துட்டு இருக்கோ அந்த மாதிரி அவளையே பார்த்து கொண்டிருந்தால் அவளையே தியானித்து கொண்டிருந்தால் இந்த தேகத்திற்குள்ளேயே இது மோக்த்தை பெறும் அவ உட்கார்ந்திருக்கிறாள் ரத்ன பீடத்துல சொல்றச்சியே என்ன சொன்ன நீ எங்க உட்கார்ந்துருக்கமா ரத்ன பத்மாசனே ரத்ன சிம்மாசனேன்னு சொன்னாரா ரத்னபீடத்தில் அவள் அமர்ந்திருக்கிறாள் அப்படி அமர்ந்திருக்கும்போது ஒரு காலை மடக்கின்னு ஒரு காலை தொங்க போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்காள் அப்படி தான் அவளை தியானிப்பது வழக்கம் அவள் மடக்கி வச்சுட்டு இருக்கிற கால் அவள் தொங்க போட்டுருக்கிற கால் எதை காட்டும்னு சொன்னால் அவள் கீழே அப்படி காலை வச்சுருக்காளே இந்த பூ மீது அவளுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் மடக்கின கால் எதை காட்டும்னா சர்வலோகத்தின் மீதும் ஈரேழு பதினாலு லோகம்னு சொல்கிறவன் அந்த ஈரழு பதினாலு லோகத்தின் மீதும் அவளுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அப்போ அவள் மகா சிம்மாசனேஸ்வரி அப்படிங்கிறது அவளுடைய அந்த பாஸ்டர் ஆனால் அவளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அவன் மேலே இருக்கக்கூடிய ஆபரணம் அவள் பிறை ஆபரணமாக அணிந்தாள் அவளுக்கு பக்கத்தில் கிளி அவ கையில் வச்சுருக்கிற வீணை இதெல்லாம் இந்த ஜீவன் என்ன தன்மையை பெற வேண்டும்ங்கிறத காட்டும் அவள் எப்படி ஆட்சி அதிகாரம் நடத்துகிறாள்ங்கிறத அவளுடைய அந்த பாஸ்டர் காட்டும்னு சொல்றது உண்டு அப்படி மாத்தங்கியாக எழுந்துள்ள கூடியவள் அவள் வீணை மீட்டுகிறாள் அந்த வீணைங்கிறது சமன்பாடு வீணைங்கிறது பேலன்ஸ் அதனால தான் முதல் வரீன மற்ற எல்லா வாத்தியங்களை இசைக்கக்கூடிய வித்யாதாரர்கள்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் அம்மா உன்னை வணங்கும் போது எங்க மனசுலையும் அந்த சமன்பாடு வர வேண்டும் எங்கள் சித்தமும் தெளிவாக இருக்கணும் அந்த சமன்பாட்டோடு இருக்கணுங்கிறதுக்காக கிண்ணரர்கள் வீணை இசைக்கிறார்களே அந்த வீணையினால் உன்னை பாடுகிறார்கள் வீணையா கிண்ணரை கீயசே யக்ஷ கந்தர்வ சித்தாங்கனா மண்டலை அர்ச்சே யக்ஷர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் இவர்களும் இவர்களுடைய மனைவிமார்களோடு சேர்ந்து மண்டலமாக கூட்டம் கூட்டமாக உன்னை வணங்குகிறார்கள் சர்வ சௌபாகிய சம ஆராத்ய சுரானாம் சுரர்கள் சுரர்கள்ன தேவர்கள் இந்த தேவர்களுடைய பெண்கள் இருக்கிறார்களே தேவலோகத்து பெண்கள் சுரானாம் வது வதுன பெண் வதுபிர் தேவலோகத்து பெண்கள் அமரலோகத்து பெண்கள் இருக்கிறார்களே அந்த பெண்களெல்லாம் அவர்களுக்கு என்ன ஆசைன்னா எப்போதும் சௌபாகியம் இருக்க வேண்டும்ன்னு ஆசை சர்வ சௌபாகியவான்ஷா சௌபாகியம் எப்போதும் இருக்க வேண்டும்ன்னு ஆசைப்படக்கூடிய தேவர் உலகத்து பெண்களும் உன்னை வந்து வணங்குகிறார்கள் தேவலோகத்து பெண்கள் உன்னை வணங்குகிறார்கள் தேவலோகத்து பெண்கள் சௌபாகியம் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் சௌபாகியம் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களெல்லாம் உன்னை வணங்கினால் அது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக அவர்களெல்லாம் வந்து வணங்குகிறார்கள் அவர்களெல்லாம் வணங்கினார்கள் எல்லாரும் வணங்கி நிற்கிறார்கள் நாம் எல்லாரும் அம்பாளை வணங்குகிறோம் அப்படி வணங்கி கொண்டிருக்கும்போது அவர் கண்ணில் என்ன பட்டுதுன்னா அந்த கிளி பட்டுது அந்த கிளி பக்கத்தில் இருக்க இல்லையா அம்பாளுக்கு பக்கத்தில் இருக்கிற கிளி அந்த கிளி பட்டுது இப்போ அந்த கிளியை சொல்கிற சேஷத்மக்காட்டுச்சாரணம் கண்டமூலஉணராஜித்யோமியமோஷோபிபவத் தம்க்கம் லாலயி பரிக்கீடசே லாலயந்தி பரிக்ரீடே அவள் விளையாடுறான் நீ அதை பிடிச்சி வச்சுந்து கிரீடம் விளையாடுகிறாய் நிறைய விளையாடுகிறாய் யார்கிட்ட அந்த கிளிகிட்ட நீ விளையாடுற ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கிற கிளியை அப்படி தட்டி கொடுத்து தடவி கொடுத்து அந்த கிளி இப்படி பறக்கிறது அம்பாள் அப்படி கையில் பிடிச்சி அந்த கிளியோட விளையாடின்னு இருக்காள் இப்போ அந்த கிளி எப்படிப்பட்ட கிளி அப்படிங்கிறதுக்கு முன்னால் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அந்த கிளி எப்படி இருக்குது சர்வவித்யா விசேஷத்மகம் அறிவின் வடிவமாக இருக்கக்கூடிய கிளி அதனால தான் சுகபிரம்மம்னு சொல்கிறோம் மகா ஞானியாக பிறக்கும் ஞானியாக இருந்தவர் சுகர் என்று அழைக்கப்படுகிறார் கிளி அறிவினுடைய ஸ்வரூபம்னு கணக்கு அந்த கிளி சர்வவித்யா விசேஷத்மகம் அது எப்படி தெரியுமாமா அந்த கிளி எல்லா வித்தியையும் அதுக்கு தெரியும் அதனால ரொம்ப அறிவுபூர்வமாக சொல்லிக்கொண்டே இருக்கும் பேசிக்கொண்டே இருக்கும் அப்படி அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய அந்த கிளி சாட்டு காத்தா நல்ல கதைகள் சாட்டு காத்தா நல்ல கதைகளை உச்சாரணம் பண்ணிண்டே இருக்கு நல்ல கதையை சொல்லிண்டே இருக்கு அம்பாள் கிட்ட இருக்கிற கிளி நல்ல கதைகளை சொல்லுகிறது அந்த கிளியோட கழுத்தை பார்த்தா அந்த கழுத்தில் மூணு கோடு இருக்குது கண்டமூல உல்லச வர்ணராஜி திரயம் மூணு வண்ணங்களில் மூன்று கோடுகள் த்ரயம் வர்ணராஜி மூன்று வண்ணங்களில் அந்த கோடுகள் எங்கே இருக்குதுன்னா கழுத்துக்கு கீழே கழுத்தினுடைய அந்த வேர் பகுதி கழுத்து எங்கே சேருகிறதோ கண்டமூலம் கண்டமூலத்தில் மூன்று கோடுகள் கண்டமூல உல்லச வர்ண ராஜித்ரயம் கோமள சியாமளோதார பக்ஷத்வயம் அந்த கிழுக்கி ரெக்கைகள் இந்த பக்கம் ஒரு ரெக்கை அந்த பக்கம் ஒரு ரெக்கை ரெண்டு ரெக்கை இருக்குது அந்த ரெண்டு ரெக்கையும் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்குது கோமளமாக இருக்குது அது பச்சை வண்ணத்தில் இருக்குது சியாமள வண்ணத்தில் இருக்குது கோமள சியாமளோதார பக்ஷத்வயம் பக்ஷின்னே பேர் ஏன் பறவைக்கு பக்ஷின்னு பேருன்னா இந்த பக்கத்தில் ஒன்று அந்த பக்கத்தில் பக்ஷம்னா பக்கத்தில் சைடு அப்படின்னு அர்த்தம் அதனால தான் பக்கவாதம்ங்கிறத பக்ஷவாதம் வார்கள் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபட்சம் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு இரண்டு பக்கங்கள் ஒன்று தேய்பிரை ஒன்று வடர்பிரை ஒன்று கிருஷ்ணபக்ஷம் ஒன்று சுக்லபக்ஷம் பக்ஷங்கிறது ஆன் தைட்ஸ் அப்போ பக்ஷத்தில் இருக்கக்கூடியது இப்போது ஒரு பறவை இருக்குன்னா அந்த பறவைக்கு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு தானே ரெக்கை அப்போ அந்த ரெக்கை பார்த்தா எப்படி இருக்குது ஒன் ஆன் ஐதர் சைட் அதனால் அதற்கு பக்ஷான்னு பேர் எது பக்ஷத்தை கொண்டிருக்கிறதோ அது பக்ஷி இப்போ இந்த கிளி பக்ஷியாக இருப்பதனால அதற்கு ரெண்டு ரெக்கைகள் அந்த ரெக்கைகள் எப்படி இருக்குன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ரெக்கைகள் கோமள சாமடோதார பக்ஷத்வயம் இப்படி அழகாக இருக்கிற அந்த கிளி அந்த கிளியினுடைய அந்த அழகு மூக்குன்னு சொல்கிறோமே அந்த மூக்கு எந்த வண்ணத்தில் இருக்குது அது பச்சையாக இருக்குது கிளியினுடைய மூக்கு செவப்பாக இருக்கும் அந்த செவப்பு எப்படி இருக்கான் துண்ட சோபாதி தூரீபவத் கிம்சுகம் கிம்சுக மலர் மறுபடியும் அங்கே போய்ட்ட அந்த கிம்சுக மலர் ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் மலர் இருக்கே அந்த பரசு மலர் எந்த செவப்பில் இருக்குமோ அந்த கிம்சுகத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணக்கூடிய அளவுக்கு தூரீபவத் அதை அப்படி தள்ளி வச்சுட்டுருக்கக்கூடிய அளவுக்கு அழகான சிவப்பு மூக்கு துண்டை துண்டன்னு சொன்னால் அழகுன்னு அர்த்தம் துண்டமாக இருக்கக்கூடியது வளைந்திருக்கக்கூடிய துண்ட சோபாதி துண்டம்னா மூக்கு துண்டம்னா அலகு அதனால தான் வக்கர துண்டம் விநாயகரை சொல்கிறச்சே வக்ர துண்டம்னு சொல்கிறமே துண்டம்ங்கிறது என்ன யானையனுடைய மூக்கு தானே தும்பிக்கை அதனுடைய ப்ரபோசஸ் தானே அந்த யானையனுடைய மூக்காக இருக்கிற தும்பிக்கை வளைந்திருப்பதுனால அவருக்கு வக்கர துண்டை அப்போ இங்கே துண்டங்கிறது மூக்கு கிளிக்கு மூக்கு எது அதனுடைய அந்த அலகு துண்ட சோபாதி தூரீபவன் அந்த துண்டமாக இருக்கக்கூடிய அழகு அழகுனுடைய சோபை எப்படின்னா கிம் சுக மலரை ஒண்ணும் இல்லாம பண்ணிடும் அந்த கிம்சுக மலரை அப்படி ஒதுக்கி வச்சிடும் அந்த அளவுக்கு சோபையோடு இருக்கக்கூடிய அழகினை கொண்ட தம் சுகம் தம் சுகம் அந்த சுகம் இருக்கே அந்த கிளி இருக்கே உன் பக்கத்துல இருக்கு அந்த கிளியை பற்றி நீ விளையாடுகிறாய் லாலயந்தி பரிகிரீடே இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஜீவன் அந்த கிளியாக மாற வேண்டும் அம்மா இந்த ஜீவன் கிளியில் சிக்கின்னு இருக்குது எந்த கிளியில் இது முன்னால் சொன்ன கிளி திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி வந்துன்றிருக்கே அந்த கிழி இது திரும்ப திரும்ப எதை சொல்லுகிறது சுற்றி சுற்றி வரைச்சே என்ன பண்ணுறது இந்த ஜீவன் ஆஹா இந்த உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொருள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இந்த லௌக்கீகத்திலேயே ஒழண்டு ஒழண்டு ஒழண்டு அதையே திரும்ப திரும்ப சொல்லி அது படிச்சுட்டுருக்கேன் இது படிச்சுட்டுருக்கேன் இது பழப்படான்னு இருக்கேன் இந்த பழம் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு அதில் சுற்றுற அந்த கிளி அதிலிருந்து தப்பித்து என்ன செய்ய வேண்டும் அந்த கிளி உங்ககிட்ட வந்து நிற்கிறது இந்த கிளியினிமே என்ன பண்ண வேண்டும்னா அறிவுபூர்வமாக பேச வேண்டும் அறிவுபூர்வமாகன்னா நிறைய விஷயம் படிச்சுருக்கேன் என்சைக்ளோபீடியாவை ராட்டில் பண்ணுறேன் இல்லை உன்னுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் அதுதான் அறிவுபூர்வமாக எப்போதும் உன்னுடைய திருமா திருநாமத்தை சர்வ வித்யா விசேஷத்மகம் உன்னுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய கிளியாக நல்ல கதைகளை உன்னை பற்றிய கதைகளை கதைன்னு சொன்ன அம்பாளுடைய சரித்தம்னு வச்சுக்கலாம் சாட்டுகாத்தா சமுச்சாரணம் நல்ல கதைகளை உச்சாரணம் செய்யக்கூடிய கிளியாக அப்படி நல்ல விஷயங்களை சொல்ல சொல்ல இந்த கிளியினுடைய தொண்டை பகுதியில் மூன்று கோடுகள் இந்த மூன்று கோடுகளுக்கு என்ன அர்த்தம்னா உன்னுடைய சங்கீதத்தை பாடக்கூடிய இந்த கோடுகள்னு சொன்னால் கழுத்தில் இருக்கக்கூடிய மூன்று கோடுகளுக்கு ஆச்சாரியர் அங்கே விளக்கம் கொடுப்பார் அம்பாளுடைய கழுத்தில் மூன்று கோடுகள் தெரிகின்றன இந்த பாரத சாமுத்ரிகா லட்சணத்தில் உத்தம பெண்களுடைய கழுத்தில் மூன்று கோடுகள் தெரியும்னு ஒரு கணக்கு இருக்கு அந்த மூன்று கோடுகள் அம்பாளுடைய கழுத்துல தெரிகின்றன அதற்கு என்ன காரணம் சொல்லுவார் ஆச்சாரியன்னா அந்த கோடு என்னம்மா வேற ஒன்றும் இந்த சங்கீதத்துல ஸ்ருதி கீத்தம் காயக்கம் அதெல்லாம் இருக்கா இல்லையா அந்த விஷயங்களை சொல்லக்கூடிய மூன்று கோடுகள் இப்போ இங்க கிளியனுடைய தொண்டை பகுதியில கிளியனுடைய கழுத்து பகுதியில மூன்று கோடுகள்னு சொன்னால் அம்பாளுடைய திருநாமத்தை சங்கீதமாக உணர்த்த வேண்டிய கிளி இந்த கிளி அம்மா உன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் உன்னுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனமாக பாட வேண்டும் இந்த கிளியினுடைய மூக்கு செவப்பாக இருக்குது கிம்சுக மரத்தை போல் கிம்சுக மலரை போல் இருக்குது நான் கிம்சுக மலர் என்பது வசந்தத்தை கொண்டு வரக்கூடியது அப்படி அந்த மென்மையான வசந்தத்தை உனக்கு தரக்கூடிய ஜீவனாக இந்த ஜீவன் இருக்க வேண்டும் இந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவனாக இருக்க வேண்டும் நீ எதை பார்த்து ஆனந்தம் கொண்டாய் முன்னாலே ஒன்று சொல்லிட்டாரா யா வசந்தன் வந்தால் வசந்தனை பார்த்து நீ ஆனந்தம் கொண்டாய்னா அந்த வசந்தமாக உனக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய ஜீவனாக இந்த ஜீவன் இருக்க வேண்டும் எப்படி கிம்சுக மரம் வசந்தத்தை கொண்டு வருகிறதோ அப்படி இந்த ஜீவன் உனக்கு எப்போதும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஜீவனாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் லாலய்தி பரிகிரீலே எப்படி அந்த கிளியோடு விளையாடுகிறாயோ அம்மா எனக்கு ஒரு ஆசை நான் கிளியா மாறிட்டா நீ என்னோட விளையாடுவியா இல்லையா குலசேகர பெருமான் ஆசைப்பட்டாரு எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆகியோ அம்மாவோட கையில நான் கிளியா இருந்தா அவ கிளிய வச்சுன்னு விளையாடுறா எனக்கு சின்ன ஆசை நான் கிழியாயிட்டேனா என்னையும் தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு விளையாடுவாள் அது மாத்திரமில்லை அம்மா எங்கெல்லாம் இருக்காளோ அவ பக்கத்திலேயே கிளியாக நான் இருக்கலாமே அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது அந்த ஊர்ல இருந்த சில பேருக்கு அவர் மேலே பொறாமை முருகப்பெருமானோடு அவரால் உரையாட முடிகிறது முருகப்பெருமானிடத்தில் அவர் நேரடியாக பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு ஒரு அவர் மேலே கொஞ்சம் பொறாமை இருந்தது அதுவும் புலவர்கள் கூட்டத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஒன்றுமே பெருசாக பாண்டித்யம் இல்லாமல் இருந்தவர் இப்போ ஏதோ முருகப்பெருமான் அருளால் பாட்டா பாடுறார் முருகர்கிட்டையே பேசுகிறாராமே நேரடியாக பேசுவாரா முருகர்கிட்ட அப்படின்னு ஒரு பொறாமை இந்த பொறாமையில் சம்பந்தாண்டான்னு ஒருத்தர் அவரும் புலவர் தான் இந்த புலவர் என்ன பண்ணார் அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரபுட மகராஜ் அப்போது அந்த பகுதியை ஆண்ட மன்னனுக்கு பிரபுட மகராஜன்னு பேர் இந்த பிரபுட மகராஜன் கிட்ட போய் என்னமோ அவர் ஏதோ முருகர்கிட்டையே பேசுகிறேன் பேசுகிறேன்னு சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு அவரை கூப்பிட்டு எல்லா முன்னாலேயும் நீ கூப்பிடு நீ கூப்பிட்டா முருகர் வரணும் அப்படின்னு ஒரு ஒரு போட்டி வைக்கணும் அப்படின்னார் விதிவசம் அல்லது இறைவனுடைய சித்தம் பிரபட மகராஜனும் இதற்கு ஒத்துக்கொண்டார் ஒத்துக்கொண்டு என்னாச்சு எல்லாரையும் வரவழைத்தார்கள் அருணகிரிநாதரையும் வரச் சொன்னார்கள் சம்பந்தாண்டானும் இங்கே வந்து உட்காந்தாச்சு சம்பந்தாண்டான் உட்கார்ந்ததுக்கப்புறம் பிரபட மகாராஜன் அருணகிரிநாதர்கிட்ட உங்களால் முருகனை வரவழைக்க முடியுமா அப்படின்னு கேட்க அருணகிரிநாதர் மெல்ல பார்த்தர் நீங்கள் இப்போது பாட்டுப்பாடி அவரை வர சொல்ல வேண்டும் அவர் வர வேண்டும் மயில் மீது முருகன் வர வேண்டும் வந்தால் உங்களுக்கு முருகனுடைய அருள் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் பாடிய பாடல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் முருகனை வர சொல்லணும் அருணகிரிநாதருக்கு ஒரு பக்கத்தில் மனசில் கொஞ்சம் கிளேசம் முருகானிவா அப்படின்னு கூப்பிடுறது பக்தியில இவர் பாடும்போது முருகர் வராருங்கிறது வேற ஆனால் ஏதோ ஒரு போட்டிக்காகவும் நாலு பேருக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காகவும் நீ வான்னு கூப்பிடுறது அவ்வளவு நியாயம் இல்லை அதனால் கொஞ்சம் மனசில் நெருடல் இருந்தாலும் சரி இவர்களுக்காக வா இவர்களுக்கு உன்னுடைய அருளை காட்ட வேண்டும்னா நீ உண்மை உன்னுடைய அருள் உண்மைன்னு காட்டணும் நீ வரணும் சரி வா அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பித்த எப்படி பாடினால் நீ ஆடிக்கொண்டே வர வேண்டும் முருகா இந்த உலகத்தில் எல்லாம் ஆடுகிறது எல்லாம் ஆடுகிறது எப்படி பாடுகிறார் பாருங்க அதல சேடனார் ஆட அத பாதாளத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அதள பாதாளத்துல இந்த பூமியை யார் தாங்குவதாக கணக்கு ஆதிசேஷன் தாங்குவதாக கணக்கு ஆதிசேஷனுக்கு ஒரு தலை பாரம் இல்லையா அந்த சேஷன் தான் சேடன்னு வரும் தமிழ்ல அதை சேடனார் ஆட சரி அங்க சேஷன் ஆடியாச்சுன்னா மேல இருக்கிற பூமி ஆடணுமா வேண்டாமா இப்போ பூமி ஆடிட்டுன்னு தனியாக சொல்லலை அதனை சேடனா ஆட அகில மேரு மீதாடை இந்த அகிலம் அகிலத்தில் இருக்கிற ஒசந்த மலை ஹீழாக அதன பாதாளத்தில் அந்த அவிசேஷன் ஆடின உடனே உஷகத்தில் இருக்கிற மலை வரைக்கும் எல்லாம் ஆடுறது அகில மேறு மீதாடை சரி அவர்கள் மாத்திர்தான் ஆடினார்களா இந்த பூமி ஆடுகிறது பூமியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆடுகிறார்கள் அது மாத்திரம் இல்லை முருகா இன்னும் வேற யார் ஆடினார்கள் தெரியுமா அப்பா இருக்காரே கைலாயத்தில் அவர் ஆடுற அவர் மாத்திரம் இல்லை அவரோட ஒருத்தி வாதாடினாளா இல்லையா அதிர வீசி வாதாடும் அபிண்ண காளி தானாட அவரோட வாதம் பண்ணினாலே காளி காளியோட தானே அவர் வாதம் பண்ணி ரெண்டு பேரும் போட்டி போட்டார்கள்னு அவ யார் அந்த காளி அந்த காளி வேற யாரோவா சிவசக்தி ஐக்கியம்தானே அபின்ன காளி அவரிடத்தில் அபிண்ணமாக இருக்கக்கூடிய காளி வேணும்னே ஒரு சின்ன நாடகத்தை நடத்துவதற்காக தனியாக பிரிந்து வந்து காளியாக காட்சி கொடுத்தாளே அந்த அதிர வீசி வாதாடும் அபிண்ண தானாட சரி சிவன் ஆடுற பக்கத்தில் பராசக்தி ஆடுறார் அப்போ கைலாயமே ஆடுறது பூத்த ஆடுமா இல்லையா அருகு பூத்த வேதாளம் அவையாட எல்லாம் ஆடுகின்றன இப்போ கைலாயம் ஆடுறதுன்னு சொன்னால் அங்கே சத்தியலோகம் பிரம்மா பார்த்துட்டே இருந்தார் அவருக்கு பயம் பிடிச்சிது சிவபிரம்மா ஆடுறாருன்னா நாமும் பேசாமல் ஆடிடுவோம் அப்படின்னு அவரும் ஆட ஆரம்பிச்சார் மலரில் வேதனார் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவ யாரு வாணி அவளும் ஆடுகிறாள் மதுர வாணி தானாட மலரில் வேதனாராட முருகன் அப்பா அம்மா சொல்லியாச்சு பிரம்மா ஆடுகிறார்ன்னு சொல்லியாச்சு உலகமே ஆடுகிறது ஆதிசேஷன் ஆடுகிறார் சொல்லியாச்சு முருகன் ஆடல சின்ன சூட்சம் பண்ணார் முருகா உனக்கு தெரியுமா இவர்கள்லாம் ஆடுகிறார்கள் ஆடட்டோம் என்ன இவர்கள்லாம் ஆடுறது மாத்திரமில்லை இன்னொருத்தர் ஆடுறார் யார் தெரியுமா நெடிய மாமனாராட வனஜ மாமியாராட அப்பா உன்னோட மாமனார் மாமியார் ஆடுகிறார்களா முருகப்பெருமா வள்ளியை தேவசேனையை மணந்தவர் வள்ளியும் தேவசேனையும் திருமாரின் திருமகள்கள் என்பதாக ஐதீகம் அமிர்தவல்லி சௌந்தரவல்லின இரண்டு பெண்கள் மகாவிஷ்ணுவின் ஆனந்த கண்ணீர் துளிகளிலே தோன்றியவர்கள் ஆனந்த பாஷ்பத்தில் தோன்றியவர்கள் சௌந்தரவல்லிதான் தேவசேனையாக வளர்ந்தால் அமிர்தவல்லிதான் அமதவல்லிதான் தேவசேனையாக வளர்ந்தாள் சௌந்தரவல்லிதான் வள்ளியாக வளர்ந்தாள் அதனால் கணக்குப்படி பார்த்தா உங்கள் மாமனார் யாரு அவர் தானே நெடிய மாமனார் ஆடை ரொம்ப வசரமாக இருக்காருன்னு நினைக்கிறியே அவர் ஆடுறார் வனஜ மாமியார் ஆட அந்த தாமரையில் தோன்றியவளாக இருக்கிற பங்கைய செல்வி வனஜான்னு பேர் அவளுக்கு அவளும் ஆடுறா அந்த ரெண்டு பேரும் ஆடுகிறார்கள் மாமனார் மாமியார் ஆடும்போது நீ ஆடாமல் இருக்கலாமா நீ ஆடி வரவேண்டும் மயிலில் நீ ஆடி வரவேண்டும்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் ஆடிண்டே வந்தார் எங்க கம்பத்துல ஆடிக்கொண்டே தோற்றம் தந்தார் கம்பத்து இளையனார் சன்னிதின்னு திருவண்ணாமலையில உண்டு அப்ப முருகப்பெருமான் ஆடிக்கொண்டே வருவதற்கு அருணகிரிநாதர் இந்த மாதிரி பாடினார் வந்தார் ரியா முருகர் வந்துட்டு மன்னனுக்கு சந்தோஷம் ஆனா அந்த சம்பந்தம் அண்ணன் சும்மா இருக்குல்ல இப்ப தான் தோத்து போயிட்டோம் இந்த உலகத்து அறிவு லௌகீக அறிவு என்ன பண்ணும்னா எப்படியாவது ஜெயிக்கணும்னு வழி பண்ணும் தான் ஜெயிச்சதாக காட்டணும்னு வழி பண்ணும் இவர் என்ன பண்ணின உடனே பிரபட மகாராஜன்ட்ட முருகர் வந்ததை மாத்திரம் அப்படியே ஒத்துக்க முடியாது இது வேறு ஏதாவது சித்து வேலையாக இருக்கலாம் இந்த இன்னும் ஏதாவது பண்ணுறத்துக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் இவர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே தேவையில்லாமல் இந்த போட்டிக்கு ஒத்துக்கொண்டதுனால அவருடைய கண் பார்வை போச்சு பிரபட மகாராஜனுடைய கண் பார்வை போச்சு பகவானை சோதிக்கிறது இல்லைன்னா அடியாரை சோதிக்கிறதுங்கிறத பண்ணலாமா மன்னனாக இருக்கக்கூடியவன் பண்ணலாமா வேற யார் வேணாலும் பண்ணலாம் சம்பந்தாண்டான் சொன்னான்ங்கிறதுக்காக ஒத்துன்ட்ருக்கலாமா அதனால என்னாச்சு பார்வை போச்சு இது கிடச்சது சான்ஸ் சம்பந்தாண்டான் ஏற்கனவே ஒரு சான்ஸ் காத்துன்ட்ருக்கார் வேற ஏதாவது வழி இருக்காதான்னு இப்போ உடனே என்ன சொன்ன இந்த கண் பார்வை மீண்டும் வர வேண்டும்ன்னு சொன்ன தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலர் அந்த மலரின் சாற்றை கொண்டு வந்து அந்த சாறு புழிந்து அந்த சாற்றை கொண்டு வந்து கண்ணில் புழிந்தால் கண் பார்வை கிடைக்கும் இப்போ யார் போய் எடுத்துன்னு வருது அந்த மலரை தேவலோகத்துக்கு போய் இவர் தானே வரவழைச்சார் இவர் போய் எடுத்துக்கொண்டு வரலாம் போய் எடுத்துக்கொண்டு வாருங்கள் மன்னனுக்கு கண் பார்வை வேண்டும்னு கேட்க அருணகிரிநாதர் தேவலோகத்திற்கு புறப்படுகிறார் தேவலோகத்துக்கு இந்த சரீரத்தோடு போக முடியுமா இந்த ஸ்தூல சரீரத்தோடு போக முடியாது சூக்ம சரீரம் போகணுங்கிறதுனால இந்த ஸ்தூல சரீரத்தை அப்படியே கீழே போட்டுட்டு சூக்ம சரீரத்தோட ஒளி பொருந்தி அந்த சூக்ம சரீரத்தோட தேவலோகத்துக்கு போனார் இந்திரன்கிட்ட கேட்டார் இந்திரன் ஆகா எடுத்துக்கொண்டு போங்கள்னு மலர்களை கொடுத்தான் என்னாச்சு இந்திரனோட கொஞ்ச நாள் இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா அணுகிரிநாதர் வந்திருக்கார் அப்படின்னு பேசிட்டு இருந்தாமா அப்படி பேசின் இருந்ததில் கொஞ்சம் காலதாமதமாக எடுத்து திரும்பி வரத்துக்கு இங்கே சம்மந்தான் நான் பார்த்தேன் பத்தியா தேவலோகத்துக்கெல்லாம் போனால் திரும்பலாம் வர முடியாது அதெல்லாம் சும்மா தேவலோகத்துக்கு போனால் ஒருத்தர் அப்படியே திரும்பியெல்லாம் வர முடியுமா என்ன இங்கே விட்டுட்டு போயிருக்கிற இந்த சடலம் எதற்கு இந்த சடலம் சடலம் மீனே கிடக்கப் போகிறது இந்த சடலத்தை எரித்து விடலாம்னு ஆலோசனை கொடுக்க அந்த சடலம் அழிக்கப்பட்ட திரும்பி வந்தாராம் பாரிஜாத மலரின் சாக்டரோடு திரும்பி வந்தார் மன்னனுக்கு பார்வை கிடைத்தது ஆனால் அவருக்கு உள் புகுவதற்கு தேகமில்லை அப்போ முருகப்பெருமான் சொன்னாராம் பரவாயில்ல தேகமில்லைன்னா பரவாயில்ல ஏன்னால் என்ன வடிவத்தில் இவர் தேவலோகத்துக்கு போனார் சூக்ம சரீரத்தில் போகணுங்கிறதுக்காக பறந்து போக வேண்டும்னு கிளி ரூபத்தில் போனாராம் அதனால் பரவாயில்ல அந்த கிளி எங்கள் அம்மாவோடய கையில் அப்படியே தங்கி தங்கிவிடட்டும்னு சொல்ல அருணகிரிநாதர்தான் இப்போதும் ராஜமாதங்கியின் திருக்கரங்களில் கிளியாக இருக்கிறார்னு கணக்கு